மேல இருக்கணும்போது நெசவு பண்றது அதுதான் அடிவரை உடுத்துவது நாம சொல்ற கந்தை ஆனால் கருந்து உதவி நல்ல அரியவர்கள் வந்தா அருமையா உணவருத்துவார் உணவருத்தி உடையும் கொடுப்பார் அந்த உடை அவரவர்களுக்கு வேண்டியது கீழுடை கோவனம் இருந்ததுன்னா அது மாதிரி கொடுப்பார் இல்ல கந்தை கட்டிக்கிற பழக்கமா இருந்தா கந்தை கொடுப்பார் இப்படி எல்லாம் அனுப்புவாராம் இது அவர் ஒரு குறிக்கோள் வைத்திருந்தான் பந்த செல்வத்தின் வளர்த்தினால் வரும் பயன் கொள்வார் செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் ரொம்ப அருமை சங்கலிக்கும் போன இந்த செல்வத்தினுடைய பயன் என்ன நல்ல தாணுக்கிறது அஞ்சாவது மாதிரி ஆறாவது மாதிரி ஊட்டி வரை உறவுன்னு போறது அப்படி எல்லாம் வச்சுக்கிட்டோம் அல்லவா இது வந்து செல்வத்தினுடைய ஆனா இதற்கு மேலாக ஒரே வரியில் செல்வத்து பயனே மணி தப்பு செல்வத்தினுடைய பயனே என்ன திருப்பேனும் நீ அனுபவிக்கிறேன் ரெண்டே வரி செல்வத்து பயணி இதழ் திரிப்பே மணியினும் தப்புன பழவி அதாங்க செல்வத்தின் பயன் கொள்வார் என்றெல்லாம் சொன்னார் முக்கன்னக்காம் முதல்வனார திருநல்லூர் தக்க பழையாறு வடதலைக்கு பக்கத்தில் திருநள்ளூர்ன்னு இருக்கு இந்த திருநெல் தான் நம்முடைய நாமக்கரசர் பெருமானுக்கு திருவிழி தீட்சை கொடுத்த இடம் அங்க திருவிழா நடக்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னா பழையாறு இருந்து திருவிழாவுக்கு போவார் போன பல மக்கள் பாவம் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவப்பொழுது அன்னதானம் பண்ணார் அப்புறம் பார்த்தார் எங்க ஒரு மடத்தையே கட்டிடுவோமே கட்டி திருநள்ளூர்ல ஒரு திருமணத்தை கட்டி கூடுமானவரை அங்கேயே இவர அடிக்கடி போறது அங்க அந்த அடிவரக்கெல்லாம் உணவு கொடுப்பது அப்படி ஒரு பழக்கம் வந்துட்டது எங்க பழையாறை வடைதலில் இருந்து இப்ப எங்கே திருநெல் போய் தங்கும்படியான ஒரு அமைப்பு காலப்போக்கில் அங்கேயே தங்கி விட்டார் திருநள்ளூர்ல இப்படி திருநெல்வில தங்கியவர் என்ன செய்தார் வணங்கிய நர்மணி கண்ட நல்லூர் திருவிடா அணி சேவித்து திருமடத்து அடியார் யார் பெருகும் இன்பமோடு அமுது செய்திட அருள் பேணி சிந்தையின் மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் அந்த உண்மையிலேயே சொல்றேன் இவ்வளவு வசதி ஏதுங்க அவரவர்களும் தான் தான் இருந்து உணவு எடுத்துட்டு போய் சாப்பிடலாம் மாதிரி வந்து அறச்சாலைகள் திருமடங்கள் இருந்து உணவு கொடுத்தா தான் இல்லைன்னா ஒன்றும் இல்லைதான் ஒன்றும் இல்லைதான் ஒன்னு இங்கிருந்து எடுத்துட்டு போகணும் இல்ல அங்க இருக்கிறவங்க எதாவது அரசின் அறநிலையங்கள் உதவணும் காவியது கிளம்பு ஏது ஒண்ணும் கிடையாது அப்படி கிடையாது இல்ல சாதாரண பழங்கள் போன்றவை இப்படிப்பட்ட உணவு தான் அப்படித்தான் வாழ்ந்தாங்க அப்படிதான் வளர்ந்தார் இவர் அங்கே போய் திருநள்ளூரில் ஒரு அருமையான மடத்தை கட்டி அங்கே தங்கியவர் அங்கே பணி செய்து கொண்டு வருகிறாரா எது இந்த வாணிக பணி அதோடு கூட அடியவர்களுக்கு உணவு கொடுப்பது ஆண்டவனியை இடையராது நினைப்பது அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை இடம் தான் மாற்றம் மன மாற்றம் இல்லை அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நாள் ஒருவர் வருகிறார் ஒருவர் வருகிறார் இல்ல ஒருவர்னா இப்ப யாரு ஒருவன் என்னும் ஒருவன் காண்க மணிவாக்குதான் சொன்னார் அவன் ஒருவன் தான் ஆனா ஒருவன் ஒப்பற்றவன் அது மாதிரி இங்க ஒருவர் வர்றாராம் அவர் இந்த ஒருவர் யாருன்னு கேட்டா இறைவனே அடியவராக வருகிறார் எப்படி வருகிறார் எத்தனையோ கோலத்தை கொண்டு வந்திருக்கார் இப்படி திருவாசகர் சொல்றார் இந்த அடியவரை இந்த ஆன்மாக்களை உயர் கொள்வதற்காக அவர் எத்தனை வடிவ எடுத்தார்னாரு நூறு நூறாயிரம் இயல்பினதாக நூறு நூறாயிரம் ஆமா அந்தந்த ஆன்மாவை பயன்படுத்தின ஒரே கருத்துடையா இருக்காங்களா இல்ல அவரவர்கள் கருத்துக்கேற்ப அவரவர்கள் செயலுக்கு ஏற்ப அவரவர்களுடைய காலத்துக்கேற்ப செய்யணும் அதனால எத்தனையோ வடிவு கொள்றோம் அந்த மாதிரி வடிவில ஒரு வடிவு கொண்டானாம் இங்க என்ன வடிவுன்ன பிரம்மச்சாரி வடிவுன்னர் பிரம்மச்சாரி இல்ல அது என்ன பிரம்மச்சாரின்னா திருமணம் ஆகாத நிலை அவங்க என்ன பண்ணாங்கன்னா வடன பா வடனூழவரது பிரம்மச்சாரி கிரகஸ்தன் அப்புறம் பானபிரஸ்தம் அப்புறம் சன்னியாசன் வச்சாங்க நான்கு நிலையாக வச்சாங்க நாம் அப்படியெல்லாம் போகல இல்லறம் துறவரம் ரெண்டே வச்சுங்களா அப்படின்னா என்னன்னாரு இந்த பிரம்மச்சாரியும் வந்து பிரம்மச்சாரி இதிலிருந்து தான் இல்லறான் ஆகிறான் இல்லறம் ஆகிறான் நம்ம என்ன பண்றோம் இந்த பிரம்மச்சாரி இல்லறத்தையும் சேர்த்து இளர் வச்சுட்டோம் பானப்பிரசம்ங்கிறது மனைவியோடு கொஞ்ச நாள் அழைச்சிட்டு போய் எங்க காட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஆனா இங்க இருந்த போது எப்படி சாப்பாட்டுக்கு உதவினாங்களோ அது போல இல்லாமல் அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தன்னுடைய ஞானத்துக்கு உதவி பண்ணணும் என்ன தாங்குளிப்பதற்கு முன்னி அவங்களுக்கு குளிச்சு இவர் பூஜை பண்ண முன்னாடி புகழா எடுத்துட்டு மலர் படிச்சு வச்சு அந்த இடத்த எல்லாம் தூய்மைப்படுத்தி அப்படி அந்த வழிபாட்டு ஞானமா இருக்கிறதுக்கு துணையா இருக்கணும் அது தவிர வேற எதுவும் கணவன் மனைவிங்கிற அந்த அமைப்பு இருக்கூடாது அது கொஞ்ச நாள் போய் அப்புறம் மனைவியை விட்டு விட்டு துறவு மேற்கொள்வதுன்னு வச்சாங்க நாம அப்படியெல்லாம் எல்லாமே இல்லறம் துறவரம் என சிறந்த ரெண்டில இருந்துட்டோம் இன்னொன்று அந்த ஏன் பிரியா பிரிச்சு விட்டு அந்த குருகுலமா இருக்கணும் குருகுலமா இருக்கணும் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது சாப்பாடு என்ன குருகிட்ட படிக்கணும் மத்தியானம் எங்கயாவது பக்தி பிச்சா தெரியு பிச்சை எடுத்து சாப்பிடும் அப்படி இருக்கணும் எத்தனை ஆண்டு தெரியும் நாற்பத்தி ஆண்டு பாதி கிம்போ நாட்டுமச்சேரியா இருந்து சொல்லுகிற நீதியில நீங்க நாற்பத்தி எட்டு ஆண்டு அந்த பிரம்மச்சேரிங்க இன்னைக்கு இருக்கிற இருபத்தி வயசு பையன் தோத்து போனோம் கட்டிலங்காலையா இருப்பான் தன்னுடைய மனத்தை புறம்பே செலுத்தாமல் தன்னுடைய ஆசிரியனே தனக்கு கிரி என்று வைத்து ஆசிரிடத்தில் அன்பு வைத்து ஆண்டவனத்தில் அன்பு வைத்து தன்னுடைய நெறியை மனத்தை புறஞ்செல்லாமல் நிலைமை கொல்லாமி மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாத உயிர் ஊற்று கொல்லாமிங்கிற வரத்தை எடுத்து எவன் ஒருத்தர் ரொம்ப அருமையா பின்பற்றி வரானோ கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கும் அவனு மேல அவன் பக்கத்திலே போக மாட்டான் போட பகுதியிலே போனார் செல்லாது உயிரொன்றும் எட்டு வயதுக்குள்ள ஒரு இல்லறம் இல்லாத ஒரு பையன் நிலைமையில ஒரு பிரம்மச்சாரியா வராது எப்படி வருகிறார் என்பதை சொல்கிற பிறந்தாலை பேருந்தகை பேருந்து நல்லூர் காரைக்கால தீரை கோவன பெருமை முன்காட்டி நிறைத்த அன்புடை தொண்டற்கு நீடருள் கொடுப்பான் மறைக்கூலத்தோரு பிரமச்சாரியின் வடிவாயித்தான் அடிக்கடி சொல்றது இந்த சாதாரணமா அடையும் குறையுமா படிச்சு சோதிக்க வருகிற அப்படின்னு சொல்றாங்களே அந்த வரியே சொல்லப்படாது ஆண்டவன் அடியவரை சோதித்துத்தான் அருள்வான் என்றால் அவன் ஆண்டவன் அல்ல ஆண்டவனே அல்ல நம்ம போல ஒரு ஆள் வாயா சிவபெருமானா நீங்க அப்படிதான் அப்படித்தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுங்களா ஆகவே சோதித்து என்பது எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க எங்கேயாவது இருக்க இவனா இதாக ஆரம்பிச்சுக்கலாம் சோதித்து வரான் சோதித்து வருவான் சொன்னாலே தப்பு என்ன இப்படி ஒரு அடியவர் வணிகர் மரபையில் பிறந்து தம்முடைய ஊரையே மாற்றி கொண்டு வாழ்ந்து மட அமைத்து தன்னுடைய பணியும் குறையாமல் ஆண்டவனையும் நினைத்து அடியவரைக்கும் வேண்டியது கொடுப்பார் என்றால் அவருக்கு அருள் புரியணும் அவருக்கு அருள் புரிய வேண்டி இவ்வாறு வருகிறார் என்று சொன்னாரே தவிர சோதிக்க வேண்டி வருகிறார் எங்கேயுமே இல்லை எங்கேயுமே இல்லை எங்கேயுமே இல்லை ஆதலால் நேற்று கூட ஒருத்தர் திருநெல்வாத்துல நேற்று முன்னைய நாள் திருநாள் காரைக்காலம் யார் சொல்லும் போது யாரோ சொல்லிருக்காங்க பாமர் அது வரைக்கும் அம்மா இல்லை இவங்க அம்மாவா இருந்தாங்க காரைக்காலம் யார் அம்மா இல்லாத ஆளுக்கு அம்மா வாயினார் அவர் என்ன எதனால அந்த கையிலைக்கு போகின்ற பொழுது இந்த வடிவத்தை பார்த்து அம்மா கேட்கிறாங்க உமையம் இவங்க யார் இப்படி வர்றாங்கன்னு கேட்டு அது பெரியவன் சார் சொல்றாரு அப்ப சொல்லுகிறார் இறைவன் வாரும் ஈவள் நம்மை பேணும் அம்மை கான் உமையே இந்த வரி இருக்கு இப்படி வருகின்றவர் யாருன்னு கேட்டா நம்மை பேணுகின்ற அம்மை வழிபாடு செய்கின்ற அம்மையின் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லுகிறார் இவருக்கு அம்மாவா இருந்தா அம்மாவுக்கு மாமியாயிடுவா அந்த அம்மாவுக்கு அம்மாவா இருந்தா இவருக்கு மாமியாரிடுவா நம்ம இந்த கீழ் நம்ம உறவு முறை சொல்லலாமா நம்மை பேணும் அம்மா அப்பா இல்ல இன்னுமே அட்ரஸ் போட்டுக்கலாம் யார் பையன் சிவகுருமான காரைக்காலம் யார் பையன் அட்ரஸ் கொடுக்க அதனால அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது எனவே இங்க சோதிக்க என்பதன்றி இப்படிப்பட்ட ஒரு அடியவருக்கு அருள் தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருவுளம் கொண்டு ஒரு பிரம்மச்சாரி வடிவில் வருகிறார் என்று சொல்லுகிறார் வந்தால் முதல்ல ஆளை மாத்திக்கணும் என தனி பிறவி அதனால முதல்ல என்ன தலையில கங்கை இருக்கு பெரிய இருக்குது என்ன பண்ண வேண்டியிருக்கு அந்த கங்கையை தூக்கி எட்ட வச்சுட்டு பெரிய தூக்கி சடையை மாத்திட்டு வெறும் குடிம வச்சுக்கணும் குடிம இருக்காது ஒளி தழைப்பும் அது எப்பொழுதுமே இருக்குது ரொம்ப அருமையா சென்னையில் அணிந்து மெய்யின் வெண்பூரி நூலுடன் விளங்குமான் தோலும் அது இந்த அந்த பார்ப்பன பிரம்மச்சாரியா இருக்கிறவங்க பூநூல்ல மான் தோல் கொஞ்சம் கட்டி வச்சிருப்பாங்க அந்த பிரம்மச்சாரியா வர்றதுனால அந்த மாதிரி புக்கொரியின் மூலம் ஒரு மான் தோல் மாதிரி மார்பில் இருக்கிற வடிவம் சரி கையில் மண்ணிய பாத்தீரமாற காதிரும் கையில ரெண்டு ஒரு நானல் புல்லு அது இருக்கும் சரி முஞ்சி நானூற முடித்தது சாத்தியமாறை கோவனும் எல்லாருக்கும் கோணம் கொடுக்கிறாருல அதனால இவர் கோணம் கட்டிட்டு வர்றாரு எல்லாருக்கும் ஓடு ஓடு கொடுத்தாரு அவர்கிட்டவர் கொண்டு ஓட்ட வைச்சாரு வம்பு எல்லாருக்கும் கோணம் கொடுக்குறாரு இவர் கொண்டு கோவணத்தை வைக்க போறார் என் வேற இடமே இல்லையா என் மரத்துல கட்டினா பாடுது குளிச்சிட்டு வந்து எடுத்து கட்டிக்கலாம் இருந்தாலும் அருள் கொடுப்பான் வேண்டி செய்த அருள் விளையாடல் அதனால கோவன ஆட இந்த மனத்தடியார்கள் நெஞ்சில் நீங்கீடா ஆடி மலர் நீ நிலம் போலிய அருமை அருமை அப்படி நடந்து வர்றாராம் அந்த நடந்து வருவது எதனால வர்றாருனாரு திருவடி அந்த காலால் அடுத்து வருகிறார் அந்த திருவடி யாருக்குன்னாரு எந்த உள்ளத்தில் வஞ்சனையின்றி நினைக்கின்றதோ அந்த உள்ளத்தில் தங்கி எழுந்துள்ள இருக்கும்படியான திருவடிகள் அப்ப எங்கே அவன் திருவடி இருக்கும் என்று கேட்ட நினைப்பவர் மனம் நெஞ்சம் இடமாக வைத்தேன் அப்பர் சுவாமிகள் பெருமானின் இந்த நெஞ்சத்தை வேற யாரு கடமில்லை எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு தான் வச்சிருக்கேன் நீ வந்து எப்பொழுதும் தங்கணும் ஒரு போதும் இருந்தே இதெல்லாம் சொல்லி சொல்றேன் அப்படிப்பட்ட அருமையான திருவடியை கொண்டு நடந்து வர்றாராம் வந்தவர் வடிவு காண்டல் கண்ட ஒரு காதலின் மனங்கரைந்து தொண்டர் அன்பேனும் தூணேறி வெளிப்படுப்பாராய இங்கு ஒரு அருமை பாருங்க இதோ இப்பொழுது திருநெல்வர் திருநெல்வருக்கு இந்த திருமணத்துக்கு அண்மையில் வருகிறார் வருகின்றவர் யார் பெருமான் எந்த பிரம்மச்சாரி வடிவில் எப்படிப்பட்ட பிரம்மச்சாரி வடிவுட்டார் பெரிய புராணத்துக்கு அவனுக்கு லட்சம் தூரம் லட்ச மைல் தூரம் எதுக்கு வருகிறார் தொண்டர் அன்பேனும் தூணேறி வெளிப்படுப்பாராய் இவர் இந்த அடிவர் மீது வைத்திருந்த அந்த அன்பை இது வரைக்கும் திருநள்ளூருக்கு தெரியும் பகத்திருக்கிற பழையாறுக்கு தெரியும் இப்போ அகில உலகத்திற்கும் தெரிய வேண்டும் என்பது கருதி செய்ய போகிறார் அதற்காகத்தான் செயலாறு தவிர சோதிப்பதற்கு யாருக்கு தெரியும் பழையாறு அந்த இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ அகில உலகத்திற்கும் தெரியும்படி ஆட்சியை வேண்டி வருகிறார் என்று சொன்னார் அப்படி வெளிப்படுப்பதற்காக தந்தின் மீது கோவன நீற்றுப்பை பாரு குச்சி வச்சு அதுல வந்து அதுக்கு ஒண்ணு கவலையே கிடையாது ஏ சாமி போகுது பிரம்மச்சாரியடா பிரம்மச்சாரியம் கோவணு தண்டல வச்சு கட்டிட்டு போகுது நாலு பேர் சொன்ன சொல்லிட்டு எங்களுக்கு கவலையே தண்டின் மீதிரு கோவனேற்று தருப்பை கையில கொஞ்சோண்டு தற்ப கொண்டு வந்து அமர் நீதி திருமடம் குறுகும் இந்த அமர் நீதியார் தங்கி இருக்கிற திருமணத்துக்கு இது எப்படியே வந்து அந்த உடனே இவர் எல்லாரையும் அந்த திருநீர் கண்டுட்டா போதும் இறைவனுடைய அடியார்ன்னா அவருக்கு மிகுந்த விருப்பம் அதில் என்ன செய்கிறார் வடிவு காண்டலும் மனத்தினும் மிக முக மகிழ்ந்து கடிது வெந்த அதிர்வணங்கி இம்மனத்தினில் காணும் படியிலாத நீர் அணைய முன்பாயில் தவம் என்னோ ரொம்ப அருமை இங்கேயோ இந்த திருநெல்வேல எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன அவங்க வராமல் அடியனுடைய மனத்துக்கு வந்தீங்களே அது அரியன் செய்த தவம் என்றெல்லாம் சொல்லி அடியது என்றனர் ராமர் நீதி அன்பர் அப்படி சொன்ன உடனே இவர் என்ன பதில் சொல்ல சொல்லுகிறார் வெளி உலகம் சரி அப்படியே வந்த இந்த திருநள்ளூருக்கு வந்தபடி பல பேர் பேசிட்டாங்க இந்த பிறகு இவர் போராடுப்பாரு இவர் நம்முடைய அமர் நீதியார் கண்டார் அடார் ஆடா விட மாட்டார் என்று சொல்ற இன்னொருத்தர் அமர்நீதியார போல யாரையா அந்த மாதிரி செய்வா என்று இப்படி வெள்ள வழியெல்லாம் பேசிட்டாங்க அதனால இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி உபசாரமா சொல்லி வைத்தாரு அவங்க இருக்க சில பேர் என்னையா நீங்க அமர்நீதியா என்ன செய்யாரு அடாடா ஒரு அடிவர் வந்தாருனாங்க அவரை மத்தியானம் சாப்பிட வைக்காம போ விட மாட்டாரு ஒருவேளை ஆகும் நீ சாப்பிட்டு தான் போய் கெழிஞ்சு கேட்டு சாப்பிட செய்வார் அப்படி ஊட்டி நல் கந்தை கீழ் உடைகள் யானர் வெண்கீழி கோவனம் ஈதல் கேட்டு அது மட்டும் செய்ய மாட்டேங்கலாம் நல்ல புத்தம் புது கந்தை வேணாலும் கீழாடையானாலும் கோவனமானாலும் கொடுப்பீரலாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரே சொல்லுது என்று கேட்டு நாங்கள் வந்தோம் சரி என்று தம்பீரான் அருள் செயிருமடத்தே நன்று நான் மாறி நற்றவர் அமுது செய்த அருள துந்து வேதியர் தூய்மையின் அமைப்பது உள்ளதால் உடனே இவர் சொன்னார் இந்த மாதிரி சொன்ன இடம் வேற எங்குமே இல்ல இந்த வருடம் தான் ஒரே வருடம் தங்கி சாப்பிடணும் இவர் பிரம்மச்சாரியா வந்திருக்கிறார் பிரம்மச்சாரியனா ரொம்ப தூய்மையா இருக்கணும் மிக தூய்மை இன்னும் இல்லங்களில் இப்படி இருந்தா தான் இருக்கு விதி அதால் பிரம்மச்சாரி கோலத்தில் வந்தது இவருக்கு ஒருத்தருக்கு தான் வேற யாருக்கும் இந்த பிரம்மச்சாரி கோலத்தில் ஆண்டவன் வந்ததாக நம்ம இந்த அறுபத்தி மூன்றுல மற்ற அறுபத்தி ரெண்டு பேரில் இல்லை ஆதலால் இங்கே வந்தது வந்ததுனால இவருக்கு ஏற்ப சொல்லுகிறார் என்னன்னா அந்த காலத்தில் அப்படியே சொல்லுவாங்க இப்போ கூட நம்ம வீட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடி என்ன சொல்லுவாங்க என்ன நம்ம வீட்டில் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் மனம் மனம் மனம் விரும்பி சாப்பிட்லாங்க எது எல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது பொட்டாஷ் மாதம் சனிக்கிழமை என்ன பண்றோம் அது புரொட்டாஸ் மா சனிக்கிழமை மட்டும் அந்த ஏனத்தை எல்லாம் எடுத்து மேல தகுத்து வச்சுட்டும் அது மாதிரி புரொட்டாஸ் மா சனிக்கிழமையா எங்க வீடு இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு மேல நாங்க சொல்லலை புரொட்டாஸ்மா சனிக்கிழமைன்னா அப்படியே எல்லா எங்களுக்கு ஒண்ணுதான் சார் தான் வச்சுங்க அப்படி நாம என்ன பண்றது ஒண்ணு சொல்ல முடியாது அதனால எங்க வீட்டுல எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று அமைப்பு இல்லைங்க நீங்க நல்லா சைவ சாப்பிடலாம் என்று சொல்லுவது போல இங்கெல்லாம் சமையல் பண்றவங்கனா ரொம்ப சிறப்பாக சமையல் பண்ணுவாங்க இல்லைங்களா எல்லாம் அந்தண சிறுவர்கள் தான் நீங்க நண்பர்கள் வந்து நம்ம மரத்தில் வந்து சாப்பிடுவோம் சொன்னாங்க இப்ப நமக்கு அது மாதிரி அந்த மாதிரி ஒரு இனத்தவர் கூட தேவையில்லை காலையில் குளிச்சுட்டு சமையல் பண்ணக்கூடாதா இல்லவா கீமுல குளிச்சு கிபியில் வரைக்கும் குளிக்க மாட்டானுட்டு இங்க சொங்கிறேன் அப்படியே தண்ணியை காஃபி எடுத்து கொடுக்குறேங்கிறான் நீங்களா என்ன பண்ணி தொலைகிறது இதெல்லாம் காஃபியா ஆண்டவன் தான் எனவே அந்த நீராடி ரொம்ப அருமையா சுத்தமா இருக்கும் அருமையானி போகலாம் என்று உணவருந்தி போகலாம் எத்தனையோ பேர் சொன்னார்கள் இங்க சமையல் செய்கின்றவர்கள் தூய்மையானவர்கள் எனவே நீங்கள் வந்து சாப்பிடலாம் சொன்னது இந்த ஒருடம் தான் ரீதியாரு இப்படி சொன்னாராம் சொன்ன உடனே இவர் சாப்பிடவா வந்தார் இல்ல வணங்கு நோக்கி அம்மரை எவரி சிந்தே அணங்கு நீர் பொன்னி ஆடி நான் வர மழை வரினும் உனங்கு கோவனும் நீர் தாரும் இல்ல நான் அதெல்லாம் மத்தியானம் சாப்பிட்றேன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்றுக்காக வந்தேன்னார் என்னன்னு நான் போய் நீராடிட்டு வரேன் காவிரியில எங்கிட்ட கோவனம் இருக்குது தப்பித்தடி மழை பெருங்க அதனால நினையாம இருக்கிறது சாப்பாடு போக்குவரத்து எல்லாருக்கும் கோவணம் கொடுத்தால் அவருக்கு இவர் கொடுக்கிறார் என வாங்கி பழக்கமே இல்லை சாமி கை நீட்டு சேர்ந்த அவர் கை இப்படி சேர்ந்தடைந்ததும் இல்லை இப்படி கை நீத்தியதும் இல்லை மாறாக எல்லாரும் இவரை சேர்ந்து வணங்குவாங்க கரங்குவிவார் உண்மையிடும் கோன்கடல்கள் வெள்ளு சிறங்குவிவார் சீரோன் கடல் வெல்கு என்று பிறர் வணங்குவாரில்லை தவிர தன் கை சேர்ந்தது இல்லை அதுபோல வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கொடுப்பானே தவிர தான் கை நீத்த பழக்கம் என்று அதனால எல்லோருக்கும் கோனம் கொடுத்தீர்கள் என்பதில்லை எனக்கு ரொம்ப நாள் நீங்க வச்சு பாதுகாக்கணும்ல இந்த காவிரியில நீராடி வர்றதுக்குள்ள மழை பெய்ஞ்சது என்ன பண்றது அதுக்காக நினைஞ்சு போமேங்கிறத அவங்ககிட்ட கொடுக்குறேன் வைச்சுங்க என்ன செய்யுது என்று ஒரு வெண் குணங்கொள் கோவனம் தண்டின் இல்லாவிழ்த்து அது கொடுப்பார் ஓங்கு கோவன பெருமையை உமக்கு இங்கு நான் சொல்ல வேண்டுவதில்லை ஒரு போர் போட்டது ஒரு அடியவருடைய கோவணம் அப்படின்னா என்ன சொல்லல சொல்லல திண்ணீலகண்டர்ல இதே மாதிரி ஓடு கொடுக்கிறார் ஆனா அந்த ஓட்டு பெருமையை சொன்னார் சொன்னார் ஆனா இங்க மறைமு ரகசியமாட்டது ரகசியமா என்ன வச்சு விட்டது பெருமையை உமக்கு இங்கு நான் வாங்கி நான் வரும் அளவும் உம்மிடத்து இகழாதே ஆங்கு வைத்து நீர் ஒரு மட்டும் சொன்னார் இந்த கோவன பெருமையை நான் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நல்ல ஒரு அடியவர் தண்ணீர் அணிந்தவர்கள் நல்ல சிவடிபாடு உடையவர்கள் உங்களுக்கு தெரியும் ஆனா இது வந்து சரி கோவனம்னு சொல்லி ரொம்ப எகிழ்ச்சியை எங்கேயாவது வச்சு விடாம வர வரைக்கும் பாதுகாத்து வச்சிருந்து தரணும் என்று சொன்ன சொல்லிவிட்டார் என்ன கோவனத்துக்கு என்ன பெருமை பக்தர்கள் அடாரும் கண்ணெழுது படிச்சுப்பாங்க பகுத்தறிவாதி கோவனத்துக்கு என்ன பெருமை இவர் லட்சம் கோவனம் வச்சிருக்காரு சார் நீங்க ஒண்ணு தைச்சே வச்சிருக்காரு எவரடி அப்படி வச்சிருக்காரு பெரிய கோவனம் மக்கு இந்த கோவனம் சொல்லும் போதே தெரிய வேணாமா நேரலை திருவாசகத்தை கிடைக்கிறோம் ரொம்ப அடிமையான பெயர் எங்க இருக்குது திருவாசகத்தில் இருக்கு கோவன பெருமை இந்த திருச்சாளுங்கிற ஒரு பகுதி பாடினாரு மணிவாசகர் ரொம்ப அற்புதமான ஒரு பெண்கள் வாயிலாக வைத்து பெருமானை பற்றி ஒரு பொண்ணு ரொம்ப இகழ்ச்சியா சொல்ற மாதிரி முன்னிரெண்டு அடியில் சொல்லி அடுத்த இரண்டு அவருடைய பெருமையை சொல்லி இப்படி வந்து உரையாட வைத்து பாராட்டிய பகுதி திருச்சாள் இல்ல திருவாசகத்தில் தான் பத்து விதமான மகளிர் விளையாட்டு இருக்கு இந்த விளையாட்டா பெருமானுடைய போல் பேசிய அமைப்பு திருவாசகத்துல எத்தனோட எல்லா பாட்டும் அப்படிதான் எல்லா பாட்டும் அந்த மனுஷன் என்ன பெரிய பெரிய ஆண்டவன் பெரிய பீத்திக்கிற கோடி மனுஷன் வந்து ஆர்காட்லயே அல்லது ரத்த வந்து சொன்னாங்கன்னா அருமையான ஒரு காட்டேஜ் கொடுத்து தங்குங்க பெருமானி அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாம் அருமையான வசதி அல்லவா அப்படி அல்லது ஆர்காட்ல போய் கேட்டா கொடுத்துருப்பாங்க மனுஷன் எங்கோ போய் தான் இடத்த தங்கிற இடத்தை கொண்டே சுடுகாடுல வச்சிருக்கான் கோயில் சுடுகாடு தங்குற இடம் சுடுகாடுல போய் தங்குறாங்க சரி தொலைஞ்சு போறான் தங்க அவன் விருப்பம் தங்கிட்டு போட்டோம் நல்லா அருமையா ஒரு நாலு மலை எட்டு மலை வேஷி இந்த மனுஷன் கொல் போலி தோல் நல்லா மான் தோலையும் வச்சு இருப்பில் கட்டிட்டு உட்காந்து ஏன் கொல் போலி தோல் நல்லா சரி அதுதான் தொலைஞ்சு போச்சு மனுஷனுக்கு அதுவே இல்ல தாயும் இலி தந்தி தனியா பேருடைய தாந்தனியன் காணேலி இது முன்னு சொன்னது யாரு ஒரு பொண்ணு சொல்றான் திருச்சால பாடுறோம் அப்ப முன்னிருந்தடி ரொம்ப ஏழனமா சொன்னது பின்னிருந்தடி அந்த அம்மா அவர் சொல்றான் ஏன் எங்க பெருமான் அப்படிப்பட்டவர் நினைக்கிறியா தாயும் இலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிரி காலகனித்தும் கற்போடிகான் சாழலோ எங்க பெருமாள் நினைச்சாருனா இந்த உலகத்தை அப்படியே தகுடுபடி ஆக்குன்னா ஆக்குவார் தகுடுபடியா இருக்கிறத உலகமாக்குனா ஆக்குவார் தெரிய மாதிரி அவ்வளவு அளவில் ஆற்றனுடையவர் என்னமா ஆளை பார்த்து மயங்காதிரி ஊதுகாமால ஏன் ஜல்லையும் ரொம்ப பெருமான் நினைச்சுக்கிட்டு இருக்கே கண்டு எல்லா வேண்டும் திருக்குறள் படி திருக்குறள் படி உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் விருந்தேற்கு அச்சாணியன் ஆறு உடைத்து திருவள்ளுவன் ஆளை பாத்த இட போடுறது பண்ட பாத்தல்ல போன என்று சொன்ன அது இங்க என்ன எப்பத்தாலும் இந்த கோணத்தை கட்டிகிட்டே இருக்கானே என்று சொன்னார் அதுக்கு ஒரு பாட்டுல சொல்றா மண் கலை துண்ணு பொருள் மறை நான்கேவான் சரடாய் தன்னை கோவனமாய் சாத்திய நன்கான் சாழலோ என்னி கோவனம்னு சொன்ன நீ பாட்டு நம்ம நம்ம வீட்டுல இது எட்டு மணி வயசு நாலு மணி வயசு கிழிச்சு கட்டிக்கிற கோவன்டி அவன் கோவனம் எது தெரியுமா ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் படிக்கிறியா அறுபத்தி நான்கு கலைகள் ஆமா அந்த கலைகள் அதுதான் மறைக்கின்ற இடுப்பில் எஜிர்வேதம் சாம வேதம் அதரவன வேதம் அந்த நான்கு வேதங்கள் தான் கயிறு எனவே நான்கு வேதங்களை கயிறாக அறுபத்தி நான்கு அந்த கலைகளை துணியாக வைத்த கோவனு மண்ணு கலை தும் பொருள் மறை நான்கேவான் சரடா தன்னையே கோவனமாய் சாத்தி நன்கான் சாழலோ மக்கு மக்கு இன்னுமே சொல்லுவியோடி ஆகவே இங்கு நான் கோவனத்தின் பெருமையை நான் சொல்லலேன்னா ஏன் திருவாசகம் படிச்சவங்கன்னு தெரியுது அவங்களுக்கு போய் கோணத்து சொல்ல வேண்டிய திருவாகம் படிக்கல கோவணத்தின் பெருமை சொல்லணும் அமர்நீதியார் திருவாகம் படித்தவர் ஆதரனாலே அதனால அந்த கோவணத்தின் பெருமையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொன்னாராம் நாடு மண்போடு நாயன்மார்க்களிக்க எங்க ஆமா கொடுத்தார் கொடுத்த கோவனம் கை கொண்டு பர் கடுப்பில் இங்கெடுந்தருளும் நீர் குளித்தன கங்கையும் அடுத்ததும்பிய வளர்த்தடையும் அரைத்தம் அடுத்த தந்திரை பொன்னி வென்றகென்றார் கொடுத்தார் பாய்கோலாம் குளிக்கிறதுக்கு போயிடலாம் குளிக்கிறதுக்கு போயிடலாம் குளிக்க போனவர் தந்த கோபனம் வாங்கிய தனிப்பெரும் தொண்டர் முந்தை அந்தனர் மொழி கொண்டு முன்புதாம் கொடுக்கும் கந்தை கீழுடைய கோபனம் அன்றி ஓர் காப்பு சிந்தை செய்து வேரிடத்து ஒரு சேமத்தின் வைத்தார் ரொம்ப அருமை இது ஒலி ஒலியில காட்டணும்னா காட்ட மாட்டான் நான் காட்டுறேன் அதனால வந்து என்னன்னு கேட்டா வாங்கிட்டு போனார் வாங்கிட்டு போனா ஏகப்பட்ட கோவனம் கந்தை கேளுடை கோவனம் அது பாட்டு நெய்து வைச்சிருக்குள்ள அது அல்லாத மணிகள் அவையெல்லாம் அது அல்லாத எட்டுமலம் இந்த காஞ்சிபுரம் பட்டு இது பட்டு இதெல்லாம் வேற இருக்கு பெரிய வரிகள்வா அதனால இதுல பார்த்தார் இந்த ஒரு அடிய நம்ம கிட்ட ஒரு கோவணத்தை கொடுத்து ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும்னு சொல்றான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போயிருந்தா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வர்ற எந்தீரோ ஒன்னு உள்ள சாம வைக்காம இருக்குன்னு பாத்துட்டு வர்றாரு என்ன பாக்குறீங்க பீரோல எந்த பீரோ வந்து நம்ம ஒண்ணு அதிகமா சாமான் இல்லாம இருக்கு இருக்குங்களே அப்படின்னு வந்த அதுல கொண்டு வச்சு இழுத்து பூட்டி அந்த சாவியை